وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما امرهم ويسالون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم مثل البيت الذي يذكر الله فيه الذي لا يذكر الله فيه مثل الحي والميت او كما قال صلى الله عليه وسلم ورنيتم الله سبحانه وتعالى ورونه كي ورتاهم صلاه وسلامم يريد نبي محمد صلى الله عليه وسلم அவர்களை ميدم انارن والக்கை وليمره गेले অনু অনুவாக எடத்து நடந்து உலகத்திலே الله உடைய رضாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தபியங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டு ரொண்டு கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ராணுவத்தால எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதிப்பி ஏற்றி நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியே வெறுக்கின்ற விடயங்களை தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசூலை செய்து கொள்கிறேன் இத்தகுமா கொஞ்சம் கனிமிக்க அல்லாவின் நெல்லடியார்களே இன்று சமூகத்திலே நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் உருவாகுவதற்கு பிரதானமான ஒரு இடம்தான் நம்முடைய வீடுகள் பண்பானவர்களே நாம் முஸ்லிம்கள் மூமீன்கள் நமக்கென்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை காட்டப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய ஜப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வீட்டுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுப்பது கிடையாது நம்முடைய இன்கம் வருமானம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை தவிர அதுவே அது வாழ்க்கை அல்ல நம்முடைய கோல் நம்முடைய தாகட் நம்முடைய குறிக்கோளே இன்கமிங் அல்ல அது ஒரு பகுதி நூற்று வீதத்திலே 1% பேர் தான் அது அது அலந்தது ஒரு முயற்சி ஒரு சபபுக்கு தான் அலந்ததை விட 24 நான்கு மணித்தாலும் கடது கிடைக்காது ஏழு நாள் வருடத்திலே 365 அறுபத்தி ஐந்து நாள் சாப்பிடாமல் குடிக்காமல் உலகம் முழுக்க பறந்தாலும் அலந்த ரிஸ்கை விட ஒரு சதம் சம்பாதிக்க முடியாது அடைய முடியாது சம்பாதிக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட பன்மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மனைவி மக்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய ஒழுக்கத்துக்கு இஸ்லாத்துக்கு அஹ்லாக்கு பிசி பிசி என்று லீவு கூட வீக் டேஸிலே ஊரில் வீக்ல வெளியூர்களுக்கு என்ன பார்ப்பதற்கு சாம்பிள் பார்க்க போவதற்கும் பேக்கத்துக்கும் எங்காவது ஒரு ஊரிலே கிடைக்கின்ற சண்டே கிடைக்கின்ற போயா அதுவும் எங்காவது ஒரு பயணம் என்னமானவர்களே இதனுடைய விளைவு என்ன தெரியுமா குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் நேரம் கொடுக்காமல் டைம் கொடுக்காமல் பிசி பிசி என்று அழைந்தால் வீட்டில் எல்லோரும் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவார்கள் பட்டியோடு இருக்க மாட்டார்கள் சாப்பாடு எங்கும் பெரன்ஸ் ஆகும் டஸ்ட்பினுக்கு போகும் பிரீசரிலே இறைச்சி பழுதாகவும் ஆக்க முடியாத வீசுவோம் ஆனால் பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் இருக்காது மார்க்கம் இருக்காது இஸ்லாம் இருக்காது சாப்பிட்டர்களா என்றுன்யத்தை மறக்க வேண்டாம் தலைப்பு இதைப்பு யாரோ ஒருவர் அவருடைய வேலை அவருடைய தேவை ஒன்று யார சொல்ல தொழுகையை படித்து தாருங்கள் தக்காத்தப்படி கொடுப்பது வியாபாரம் படி செய்வது உதவைப்படி செய்வது மனைவி கடையிலே பிரச்சினை எனக்கு பார்ட்னருக்கு முறையிலே பிரச்சனை எனக்கும் கஸ்டமருக்கும் யாராவது ஆனால் நவியவர்கள் வீட்டை மறக்கவில்லை மனைவியை மறக்கவில்லை பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்தார்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்துடைய நிலைமைகளை அலசி ஆராய்ந்து விசாரித்தார்கள் வருவதுக்கு வருவது மிட் பிள்ளைகள் வரும்பொழுது தட்டிலே எழும்பும் பொழுது ஸ்கூலில் வேனிலே ஸ்கூல் பஸ் இல்லை பிள்ளைகளை பார்ப்பதே சிலர் பெட்டில் தான் என்ன வாழ்க்கை கணியவாளர்களே என்ன கண்டோம் என்ன கண்டோம் ஒரு முஸ்லீம் வீடு எப்படி இருக்க வேண்டும் எதை விட போ கவனமாக கேளுங்கள் தூங்க வேண்டாம் இது தூங்குகின்ற இது இது நேரம் அல்ல இது இருக்கின்ற எக்டிவுகளை கூட்டி மனசை திறந்து நல்ல இருக்கின்ற நேரம் இதுதான் வாழ்க்கையிலே அட்வைஸ் என்றால் இது மாத்திரம் அந்த வெள்ளிக்கிழமையும் வருவது அரபு கொத்து போவதும் பொழுது இக்காமத்து சொல்லும் பொழுது இரண்டாவது காத்திலே அதை வெளியில் பேசிக்கொண்டிருந்து விட்டு இக்காம என்ன இஸ்லாம் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுப்போம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது வெடித்துக் கொண்டிருக்கின்றன உலகத்தில் ஒரு நாள் மறை நாளை மாறி மாலையில் ஒரு விலை மிட் இன்னும் ஒரு விலை எதுவுமே நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் மாற்றுவோம் கொஞ்சம் முன்னேறுவோம் கொஞ்சம் அல்லாவே அடைவோம் கொஞ்சம் நெருங்குவோம் தொடர்பாகுவோம் வீட்டை முதலாக செலுத்துவோம் வீட்டுக்கு நேரம் கொடுப்போம் ஒரே காலத்தில் ஒன்பது மனைவிமார்கள் தபர்களுக்கு அல்லவுடைய அனுமதி ஒன்பது மனைவிமார்கள் ஒன்பது மனைவி மாருக்கும் டெய்லி டயன் கொடுப்பார்கள் ஒரே ஒரு வைப்புக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு அவர் கொடுக்க நமக்கு நேரம் இல்லை வீட்டுக்குள் இருந்தாலும் போனோடு லேப்டாப் ஓடு வெளியிலேன் வீட்டுக்குள் என்ன கண்ணியமானவர்களே வீட்டில் இருப்பவர்களோடு பேசுவது கிடையாது சிரிப்பது கிடையாது அவருடைய நிலைமைகளை விசாரிப்பது கிடையாது அவருடைய நோயா நம்பளமா ஒன்றுமே இல்லை இன்று தொழுதீர்களா குரான் டிக்கர் செய்தீர்களா இந்த துவாதி ஒன்றும் பார்ப்பதில்லை கண்ணே வெறும் துனியாவுடைய அமைப்பில் மாத்திரம் கவனம் செலுத்தி போவோம் என்றால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா பிள்ளைகளை தீனோடு வளர்த்து விட்டு போனால் கபிரிலே ஒவ்வொரு நாளும் பெருநாள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் குரான் ஓத ஓத மற்ற பறக்கட்டுகள் ஒன்பது மனைவாருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் கொடுப்பார்கள் எந்த மனைவியுடைய டைனும் அங்க அவர்கள் இரவில் தங்குவார்கள் உங்களுக்கு இந்த என்ன தேவை சாப்பாடுமா கூட்டிக் கொண்டு போவார்கள் ஒன்பது மாறோடு நான் பிஸி என்று அவர்களை அவாய்ட் பண்ணவும் இல்லை அவர்களை இக்னோர் பண்ணவும் இல்லை அவர்களை கணக்கெடுக்காமல் விடவும் இல்லை அவர்களோடு கண்ணியமாக அன்பாக வாழ்ந்தார்கள் ஒரு மனைவி இரண்டு மூன்று பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் நேரம் இல்லை நேரம் இல்லை கனிவான அன்பானவர்களே நான் பேசுகின்ற நான் கையாலசாக விடுகின்ற தலைப்பு நம்முடைய பியூச்சரை பாதாக்குகின்ற வீணாக்குகின்ற தலைப்பு பின்னால் உட்கார்ந்து கொண்டு அழவேண்டிய தலைப்பு கண்ணீர் ஒடிப்பூ இப்படி வளர்த்து விட்டு இப்படி லூஸ் குடுத்து விட்டு இப்படி செல்லமாக வளர்த்து விட்டு இப்படி கட்டுப்பாடு விட்டு யாரோடு வீட்டுக்கு என்ன என்று விட்டு கட்டிலே இருந்து நோயாளியாக உட்கார்ந்து கண்ணீர் ஒடி தராமல் இருக்கத்தான் இந்த விடயத்தை முன்வைக்கிறேன் ஒரு முஸ்லீம் உடைய வீடு தமிழ் எப்படி இருக்க வேண்டும் அன்பானவர்களே வீட்டிலே குரான் அதே போன்று சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று குடும்பத்துக்கு அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய ரசூல் அவர்களுடைய மனைவிமாருக்கு சொல்லப்பட்ட விடயம் தான் மனைவினர் பரிசுத்தான தாய்மார்கள் அவர்களுக்கு இறங்கிய குரானாக இருந்தாலும் நீங்கள் வீட்டிலே அதை வாசிக்க வேண்டும் வேண்டும் ஹஸ்பண்டுக்கு தானே இறங்கிச்சி நாங்க என்னத்துக்கு ஓதனும் அது அல்ல அது அல்லாவுடைய கலாம் குரானுடைய போதனைகள்ரானுடைய விளக்கம் ஒரு ஹதீர் ஒரு நபியவருடைய நபிமான சகாபாக்களுடைய சம்பவம் வாசித்து எத்தனை வருடம் அப்படி ஒன்று நடந்திருக்கிறதா வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் ஒரு ஹீஸ் ஒரு நாளைக்கு ஒரு குரானாயத் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் இருபத்தி நான்கு மருத்தியாளர் ஆறே லட்சம் தூக்கத்துக்கு கொடுத்தாலும் வேலைகளுக்கு கொடுத்தாலும் கண்ணியமானவர்களே மற்ற பதினாறு மணித்தியாளங்களில் ஒரு ஆறு மணித்தியாளங்களை விடுவோம் மற்ற பத்து மணித்தியாலே ஒரு ஐந்து நிமிடம் பிள்ளைகளுடைய தீனிக்காக எடுத்திருக்கிறோமா ஒரு ஐந்து நிமிடம் பிள்ளைகளை உட்கார வைத்து வாழ்க்கையில் ஐம்பது வயது 35, நாற்பது வயது முப்பத்தி உட்கார வைத்து தலையை மகனே என்றும் இந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கைமையும் டெய்லி பிள்ளைகளுக்கு எடுக்காமல் எப்படி வீடு முஸ்லீம் வீடாக மாறும் எங்கு போகிறது வாழ்க்கை இது சரியா இது போற போக்கு சரியா யூ கேன் போட வேண்டும் எல்லோரும் கரும்பு ரை கடையால் திருப்ப வேண்டும் சொல்றும் தெரிந்துவோம் வீட்டை தீனுடைய வீடா மாற்றுவோம் வீட்டிலே வெறும் துணியாவுடைய விடயங்கள் மௌத்தோடு முடிகின்ற விடயங்கள் ரூபு போனத்தோடு பெருகின்ற விடயங்கள் என்ன லக்ஸரி வாகனம் ஜனாசா உங்களுடைய பிள்ளைகள் நீங்க சம்பாதித்து வரும் ஒரு நாளைக்கு மேலே உங்களை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஏன் அடைக்கிவிட்டு கப்பருக்கு பக்கத்தில் தனியே நீக்க மாட்டார்கள் உள்ள இருப்பதை விட வெளியே நீக்க மாட்டார்கள் இவ்வளவுதான் கைவிட்டு விடுவார்கள் நாம் நம்முடைய பேரண்ட்ஸை விட்டுவிட்டு வந்தாரே கபருக்கு வீட்டுக்குள் எடுத்து வைப்பதை ஒரு ஒரு பேச பார்க்கிறார்கள் தருத்திரியமாக பார்க்கிறார்கள் இவ்வளவு தான் உலகம் இந்த பிள்ளைகளுக்குத்தான் பசியோடு அலைந்தோம் இந்த பிள்ளைகளுக்குத்தான் மலைகளை நடைந்தோம் இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காகத்தான் கண்டி மாறலே எத்தனையோ சாப்பாடுகளை தியாகம் செய்தோம் பெரும் பசியையும் தியாகத்தையும் நிறைப்பதற்காக விழித்தோம் பசித்திருந்தோம் ஏற்றப்பட்டோம் அடிபட்டோம் அந்த பிள்ளைகள் மௌத்துக்கு பின்னால் நமக்க ரப்பர் அம்மா கமாரி சகீரா துவா ஓதக்கூடிய பிள்ளையாக வளர்க்கவில்லை அந்த துவாவும் பாடமே இல்லை பாடமாக்கினாலும் ஓதுவது இல்லை கொஞ்சம் தீரோடு குடும்பத்தை தொடர்படுத்துவோம் ஒரு முஸ்லிம் உடைய வீடு என்னை எப்பொழுதுமே வெளியில் இருந்தாலே விளங்கும் அந்த குரானாக இருக்கும் நல்ல பே இருக்கும் ஒவ்ரு நாளும்டாதோ ய யாருமே அந்த குரான் வில்லை குரானுக்கு அந்த வீட்டில் குடியிருப்பான் அந்த வீட்டில் மலர்களை இருக்க மாட்டார்கள் குரானுடைய அந்த சவுண்ட் ஓசைகள் இந்த oh 90% குரானுடையே குறைந்து விட்டது ஆகிவிட்டது நேரம் கிடைத்தால் குரான் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு யூடியூபு அன்லிமிட்டிருக்கிறது அன்லிமிட்டெட் சோசியல் மீடியா unlimited சாப்பிடும் பொழுதும் அதுதான் தூங்கும் பொழுதும் அதுதான் தூங்கிவிட்டார் யூடியூப் அங்கே Facebook body off Device online. Device online. Islam. WhatsApp message Facebook offline வா தா அந்த நடு தூங்கினாலும் தூங்கும் பொழுதும் தூங்கி முடித்தாலும் தொடர்பில்லாமல் மாறிவிட்ட சொந்த பெற்றோரோடு பிள்ளைகளோடு சகோதரர்களோடு மனைவியோடு வீட்டுக்குள்ளே அவரிடத்தில் சோசியலிசம் இல்லை அவர் சமூகவியல் இல்லை அங்கே வீட்டுக்குள்ள யாரும் பேசுவது கிடையாது வாழ்ந்து இப்படியே மார்னிங் எலும்புவது காலை சாப்பாடு சாப்பிடுவது தொழிலுக்கு போவது ஈவினிங் வருவது டெண்டர் அடிப்பது தூங்குவது ஒஷ் பண்ணுவது தூங்குவது எலும்புவது சாப்பிடுவது தூங்குவது இப்படியே மௌசாகுவது என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது இது சரியான வாழ்க்கையா இது இது மன்னிக்க வேண்டும் இது மனிதன் இல்லாத இனங்களும் செய்கின்ற வேலை பசி வந்தால் சாப்பாடு பசி வரும் பொழுது சாப்பாடை தேடுவது பறவை பறக்கிறது மிருகம் போடுகிறது அங்கு பூச்சி புழுக்கள் மேய்கின்றன கொண்டு கொள்கிறது அவைகளும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுகின்றன நடக்கின்றன ஓடுகின்றன முயற்சி செய்கின்றன மாரிகாலத்துக்கு தேவையான உணவுகளை எறும்பு கோடை காலத்தில் சேமித்து வைக்கிறது மாதக்கணக்கு தேவையான பொருட்களை சேமிக்கிறோம் சாப்பிட வேண்டும் வேண்டும் எப்படி தன்னை சுத்தப்படுத்திக் வேண்டும் ஏன் காகங்கூட தண்ணீரில் குளிக்கிறது கண்டறிக்கிறோம் மழை நீர் நிறைதாக அதற்கு நாளாக குளிக்கின்ற ஒரு முறையில் தன்னுடைய உடம்பை சுத்தம் செய்யாத ஒஷ் ரூமிலேஷ் அடிப்பதற்கு தேவையில்லை மாற கொடையாளியாக மாற அல்லாவுக்கு பொருத்தமான அடியாராக மாற ட்ரை பண்ண வேண்டும் அது ட்ரை கிடைக்காது ஒரு சஹாபி ரபியா ஒரு இடத்துல ஒரு உதவி செய்வார்கள் வேண்டியதை கேள் தருவேன் தருவேன் அவர் கொஞ்சம் துணியாவுடைய அமைப்பு மௌத்தோடு முடிகின்ற அந்த விடயத்தை கேட்காமல் மவுத்துக்கு பின்னால் அவருக்கு பெனிபிட் ஆனால் ஒன்றை கேட்டார் யாரும் உங்களோடு சேர்ந்து சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் எதை கேட்டாலும் தருவேன் இதை கேட்கிறேன் உங்களுக்கு பக்கத்திலே உங்களுடைய சகவாசத்திலே இருக்க வேண்டும் சொர்க்கம் கிடைக்கும் அதிகமாக தொழுகையில் ஈடுபட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடைவதற்கு ட்ரை பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணு என்னோட சொர்க்கு தொழுகை ஆளியாக மாற வேண்டும் முடிக்க வேண்டும் தூக்கி எழுந்து மணி தேக்காம் மணிக்கு முன்னாள் ஒரு மணி தேர்தலுக்கு முன்னால் எழுந்து அதானுக்கு முன்னால் தொழுகை முடிக்க வேண்டிய தொழுகை முடிப்பது போதும் எல்லா வேலைகளையும் பல பிரயோசனங்கள் ஒரு முஸ்லீமுடைய வீடு அமல் ஆரம்பிக்கும் இருந்து சொல்லுவாரோ அதிகமானவர்களுக்கு நோய் யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு நோய் வயது கட்டுப்பாடு இல்லை நோய் கண்ணி மாணவர்களே உடம்பில் இருந்து நோய்கள் அப்படியே இல்லாமல் ஆகும் பல சிறப்புகளில் ஒரு சிறப்பு உடம்பில் இருக்கின்ற நோய்கள் அப்படியே இல்லாத நோய்களை போக்கும் சுபகு அன்பானவர்களே பஜருடைய வனிக்கு சொல்லுகிறோம் எத்தனை மணிக்கு எலும்புகிறோம் இரவிலே தூங்குகிறோம் சுபவுக்கு எலும்பு கஷ்டமா இருக்கிறது எலும்புவது சூரியன் உதித்த பிறகு உஷ்ணம் மேலே பட்ட பிறகு கனிமடை பஜருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பஜ்ஜி தொழுதவர் பொறுப்பில் எந்த ஆபத்தும் வராது தொழுது விட்டு வெளியே போகின்றவர் கொடியோடு போகிறார் எந்த வீட்டில் அதிகமாக குரான் உதவப்படுமோ நான்கு பிரயோசனங்கள் கிடைக்கும் ஒன்று அந்த வீட்டில் கசுரயிர் நனவுகள் அதிகரிக்கும் அந்த வீட்டில் நடக்கின்ற எல்லாமே நல்ல விடயம் எல்லாமே அதே போன்று உள்ளே வருது வெளியே போவான் நான்காவது அந்த வீடு சிறிய வீடாக இருந்தாலும் அளவிலே கெப்பாசிட்டியிலே சைஸிலே சின்ன வீடு ஆனால் அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு அந்த வீட்டிலே ஒரு போதும் என்ற விசாலத்தன்மை இருக்கும் எல்லோருக்கும் விசாலம் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கும் எந்த வீட்டில் குரான் ஓதப்படாதோ அந்த வீட்டில் கசூர நடக்கிறது எல்லாம் தருத்திரியம் பலாய் முசீபத் கெடுதிகள் நெகட்டிவான விடயங்கள் பாரதூரமான விடயங்கள் கவலையான விடயங்கள் கோபமான விடயங்கள் என்ன விருப்பம் இல்லாத விடயங்கள் எல்லாமே அவருக்கு கெட்ட விடயங்கள் நடக்கும் குரான் இன்று நம்முடைய வீட்டு தருத்திரிய முசிபத் அவர் சூனியம் செய்து இவர் சைவினை செய்து அவர் பொறாமைப்பட்டு இவருடைய கண்பட்டல்ல நாமே நமக்கு தருத்திரியம் குரானை ஒதுக்கிவிட்டோம் குரான் வீட்டில் ஓதுவதில்லை பலாய் முஸ் நடக்கும் உள்ளே வருவாடு இரண்டாவது மலைக்குமார்கள் வெளியே போவார்கள் நான்காவது இருக்கும் கெப்பாசிட்டியில ஐம்பது பேர் இருக்க முடியுமான வீடு ஐந்து பேர் தான் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூமில் துவங்கினாலும் ஐந்து ரூம் தான் பத்து ரூம் இருக்கிறது அவர்களுக்கு மூன்று பேர் வீடு போதும் முப்பது பேச்சப் வீடு இருக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த வீட்டில் ஒரு இறுக்கம் இருக்கும் அந்த இருக்கும் அது ஒரு உள்ளத்துக்கு இந்த வீடு போதாது செழிப்பில் இருக்க அனுபவிக்கிறோமா இல்லையா குரானோடு தொடர்பாகவும் காலை மாலை அவுராதுகள் ஏராளமான துாக்கி சாப்ட் இருக்கின்றன இருக்கின்றன காலை மாலை கனிமடை பருந்து போன்ற ஓத வேண்டும் எல்லா விடயத்திலும் பாதுகாப்பு இதை ஓதைவிட்டு வெளியே போனால் பாதுகாப்பு விபத்துகள் இவைகளை விட்டு பாதுகாப்பு எல்லா விதமான பாதுகாப்பு காலை மாலை அவராதுகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஓத வேண்டும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது வெளியில அனுப்பும் பொழுது ஓத வைத்து ஓத முடியாத வயதோ நாம் ஓதி அவர்களுக்கு நாங்கள் ஊதி அனுப்ப வேண்டும் காலை மாலை அவராதுகள் அதுபோன்று கன்னிமொழி ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து பத்து பதினைந்து அரை மணிக்கு ஆழம் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்காக ஒரு அட்வைஸுக்காக ஒரு ஒரு பிள்ளைகளை வழிகாட்டுவதற்காக நேரங்களை ஒதுக்குங்கள் குரானுடைய ஹதீசுகளுடைய வரலாறுகளுடைய சம்பவங்களுடைய நூற்களை புக்ஸுகளை பிள்ளைகளுக்கு வாசியுங்கள் அதில் இருக்கின்ற விடயங்களை படித்துக் கொடுங்கள் பிள்ளைகளுடைய தொழுகையை திருத்துங்கள் பிள்ளைடைய குரான் தினிர் கண்ணியமானு அடுத்ததா அந்த காலத்திலே நபியவர்கள் கூட சில சஹாபாக்க சில குடும்பங்களுடைய வீடுகளை குரானுடைய ஓஸ்தை வைத்து அடையாளம் காண்பார்கள் போகும்பொழுது குரானுடைய ஓஸ்தை கேட்கும் மகரி பிஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் குரானுக்குரிய நேரம் எல்லா வீடுகளிலும் குரான் ஓதற்படும் எப்படி நோன்பிலே தராவிற்கு பின்னால் ஹிஸ்போதற்படுமோ அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் உம்மா வாப்பா நானா தம்பி தாத்தா தங்கச்சி அங்கே அப்பா, ஒவ்வொரு வீட்டிலும் ஹிஸ்பு இன்று ஒன்றுக்கு இரண்டு போன் சிலருக்கு மூன்று போன் ஒரு லேப்டாப் ஒரு பைக் எல்லாமே சொந்தமாக இருக்கிறது டூத் பிரஷ் தனியாக இருக்கிறது ரூம் தனியாக இருக்கிறது இருக்கிறது வெரான் இருக்கிறது எப்படி ஓதுவது சொந்த பணம் கொடுத்து ஒரு குரான் வாங்கி இருக்கிறோமா சொல்லுங்கள் உங்களுடைய மனதுக்கு என்னுடைய பேரான் இருக்கிறதா நாம் ஓதி அது கடல் மாறி பலதாகி ஓதி ஓதி அந்த குரானை அனந்தரட்சத்திலே விட்டு சென்றால் அதனை எடுத்து ஓதுகின்றவர்களுடைய நன்மை நமக்கு வரும் அதீர் சொந்த குரானு இன்னும் இல்லாதவர்களாக கபருக்கு போக தயாராகிறோம் கண்ணியமானவர்களை கொஞ்சம் சிந்திப்போம் தலைப்பு பேச முடியாது நேரம் அடங்கு கொடுக்காது கொஞ்சம் வீட்டு சூழலை மாற்றுவோம் எந்த வீட்டில் அல்லாவுடைய ஞாபகம் விக்கிர்கள் அல்லாவை மறந்து அல்லாவுடைய ஞாபகம் இல்லாமல் வாழ்க்கை நடக்குமோ அந்த வீடு மயிட்டு போன்றது ஹதி ஹதி அடுத்து கண்ணியமான கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் எல்லா தரத்திரியங்கள் முஸ்லிமத்துக்களுக்கும் பிள்ளைகள் கெட்டவர்களாக பிள்ளைகள் என்னென்ன கெட்ட பெயர்கள் இருக்கிற சமூகத்தில் வருவதற்கு நாம் பிரதான ஒரு ரோடாக இருக்கிறோம் ஒரு பங்குதாரியாக இருக்கிறோம் வீட்டிலே கேட்கின்ற ஆடியோக்கள் வீட்டிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற வீடியோக்கள் அது என்ன அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாரதூரம் என்ன பாதகம் என்ன கொஞ்சம் சிந்திப்போம் வீட்டில கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம் டிவைஸுகளை பிள்ளைகளை கட்டுப்படுத்துவோம் கொடுத்து வேண்டியதை பாருங்கள் கேட்காத என்னை பண்ணாத என்னை கட்டுப்படுத்தாத வாப்பா நல்ல வாப்பா என்று பேர் பிள்ளைகளிடம் கிடைப்பதற்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு லோஸ் விட வேண்டாம் உங்களுடைய கபலை மாற்றுகின்ற வேலை பிள்ளைகளை கட்டுப்படுத்துங்கள் கண்ணியானா என்று மன்னித்துக் கொள்ளுங்கள் யார் போனுடைய அப்படியான பாடல்களை வைத்திருக்கிறோமா நான் வைத்து விளங்கு வருகின்ற கோலே தானுடைய வைஸ் யார் மியூசிக் சம்பந்தப்படுவாரோ அவரோடு ஷைத்தானுடைய வயசு இருக்கிறது குரானில் வருகின்ற விடம் சௌத் உன்னுடைய வயசை கொண்டு நீ மக்களை தூண்டிவிடு அதனுடைய பாவத்தில் ஆழ்த்து ஆசை இச்சைகளை அதிகமான குரானுடைய விரிவுரையாளர்கள் சகாபாக்கி அல்லா குரானில் சொல்லி இருப்பது எங்கிருந்து தெரிந்த வேண்டும் வீட்டில் இதே குறைப்போம் குறைத்து குறைத்து குறைத்து அப்படியே ஜீரோ பர்சன்ட் ஆக்குவோம் ியமான விடயங்களை கருத்து வீட்டுக்கு நேரம் கொடுங்கள் மனைவிக்கு நேரம் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள் பிசி பிசி பிஸி என்று உங்களையும் மறந்து மனைவியை மறந்து பிள்ளைகளை மறந்து பேமிலி மெம்பர்ஸை மறந்து அந்த அளவு பிஸியாகி பிஸியாகவே மோஸ்ட் என்பது என்னுடைய அட்வைஸ் எனவே இப்படி நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது அந்த வீட்டில் தான் இஸ்மலிஸ்லா போன்ற குழந்தை உருவாகும் பாத்திமரையில் போன்ற குழந்தை உருவாகும் ஹசன் ஹுசேனர்கள் போன்ற குழந்தைகள் உருவாகும் எந்த வீட்டில தீனுடைய சூழல் இல்லையோ தீனுக்கு மாற்றமான சூழலோ அங்கு நூ அலிஸ்லாத்துடைய மான் போன்ற கண் ஆண் அதே அந்த காவிரிகளுடைய பிள்ளைகள் உருவாகியது அப்படிப்பட்ட கெட்ட பிள்ளைகள் உருவாகும் எனவே வீட்டுடைய கண்காணிப்பு வீட்டை கையா பண்ணுவது ஒவ்வொரு கடமை இதெல்லாம் என்பதை ஆரம்பத்தில் வீட்டில் குடும்பத்தாரிகளுக்கு நேரம் கொடுக்கின்ற பிள்ளைகளுடைய ஒழுக்கம் ஜீன் மார்க்கத்திலே கவனம் செலுத்துகின்ற பக்குவத்தை நம்ம அனைவருக்கு நிசைபாக்குவானாக பாவங்களை மணித்தல்வையாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணித்தல்வையாக மனை பாவங்களை மணித்தல்வையாக சகோதர சகோதரைய பாவங்களை மணித்த உடையாக முழு உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மணித்த நிலையாக ஈமானி தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கை தருவாயாக வீட்டை தீனுடைய சூழலுக்கு மாற்றுகின்ற வழிகாட்டல்களை தருவாயாக அதுக்குவாக நம்முடைய குடும்பத்தை மாற்றித் தருவாயாக உனக்கு பொருத்தமான உன்னுடைய திருத்தியுள்ள வீடாக நம்முடைய வீட்டை மாற்றுவாயாக நம்முடைய வீட்டிலிருந்து நல்ல உருவாக்குவாயாக சாலைகோகங்களை உருவாக்குவாயாக உன்னுடைய பயபக்தியாளர்களை உருவாக்குவாயாக நமக்கு கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை மாற்றித் தருவாயாக இமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்